பாடம் அறுபத்தி எட்டு இமாமை பின்பற்றி தொழுபவரை மற்றவர்கள் பின்பற்றி தொழுவது என்னை பின்பற்றி நீங்கள் தொழுங்கள் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் உங்களை பின்பற்றி தொடட்டும் என்று நபிசல்லும் அலகில் வசல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்படுகின்றது